ते ओम शान्ति शान्ति शान्ति शान्ति। गीता तेजस्विनावीतमस्तुमा विषावै शाति श्री शाति हंसगीत पदनाव श्लोकण्यगर्भ से மானசனா பட்சு பித்தரம் சூக்மா காம் சன்காச்சு விவிசத்தைேத்தி பிரோசன்க முோோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்று குணங்களிலிருந்து அறிவுபூர்வமாக தன்னை ஒரு மனிதன் பிரித்து கொண்டு குணங்களை கடந்தவனாக தன்னை உணர வேண்டும் என்பதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உபதேசம் பண்ணி இந்த ஞானம் இல்லாததினால்தான் மனிதர்கள் அரிந்தே தவறு செய்கிறார்கள் என்று விளக்கி இந்த ஞானம் ஏதோ புதியதாக தோன்றியதல்ல அனாதிகாலமாக மனித சமுதாயத்திற்கு என்றென்றும் பயன்பட்டு வருகிறது என்பதை விளக்கி சொல்லுகிறார் பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து ஒரு கதையை சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்துக்கள் ஆராயப்பட்டன என்பதை ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த கருத்துக்கள் அனாதியானவைகள் பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருப்பவைகள் என்று உபதேசம் பண்ணுகிறார் பிரம்மாவினுடைய புத்திரர்கள் தங்களுடைய தந்தையாகிய பிரம்மதேவனிடம் யோகத்தை பற்றி அதனுடைய நுண்ணிய தன்மை என்பதற்கு ஸ்ரீதர் எழுதுகிறார் துர்விக்னேயாம் என்று எழுதுகிறார் சிரமப்பட்டு அறிந்து கொள்ளப்பட வேண்டிய இந்த யோகத்தை பற்றி தாங்கள் கூற வேண்டும் மனிதர்கள அரிதற்கு அரியது என்று சொல்லுகிறோம் அல்லவா அரிதற்கு அறிய அர்த்தம் சூக்மாம் யோகம் சூக்ம யோகம்னா அரிதற்கறிய இந்த யோகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஐகாந்திக்கிம் கத்திம் பராம் காஷ்டாம் என்று ஸ்ரீதரே எழுதுகிறார் வாழ்க்கையின் மேலான குறிக்கோளான யோகத்தை பற்றி அந்த யோகத்தின் நுண்ணிய தன்மையை பற்றி அரிதற்கு அரியதான அந்த யோகத்தை பற்றி கேள்வி கேட்டார்கள் அவர்கள் கேள்வி கேட்ட விதம் பின்வருமாறு என்று சொல்லி பதினேழாவது ஸ்லோகத்தில் சனகாதி முனிவர்கள் சொன்னதை சொல்லுகிறார் சனகாதி முனிவர்கள் அந்த யோகத்தை பற்றி கேள்வி கேட்ட விதம் இப்படி இருக்கிறது தந்தையே மனம் உலக பொருள்களை வியாபிக்கிறது மனம் உலக பொருள்களை விஷயங்களை வியாபிக்கிறது மனம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து விஷயங்களை பற்றின எண்ணமே இருக்க போகிறது இல்லை மனம் ஒடுங்கி விடுகிறது அங்கு நமக்கு விஷயங்கள் இல்லை எந்த அனுபவமும் இல்லை அவ்விழித்தவுடன் உறக்கத்தில் ஒரு அனுபவமும் இல்லை என்கின்ற ஒரு அனுபவம் இருந்தது என்பது தெரிகிறது அது ஒரு அனுபவம் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் மனமானது பொருள்களை வியாபிக்கிறது வியாபிக்கிறதுனா பொருள்களை ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த எண்ணம் கண்வாயிலாக அந்த இதன் மூலமாக வியாபிக்கிறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது இதுக்கு பேர்னா விற்தி வியாப்தின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் விருத்தி வியாப்தி எண்ணங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பொருள் கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாது எண்ணங்கள் கண் வாயிலாக காது வாயிலாக மூக்கின் வாயிலாக நாக்கின் வாயிலாக தோளின் வாயிலாக உலக அனுபவங்களையெல்லாம் பெறுகிறது மனமானது உலக அனுபவங்களை மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளை கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற விஷயங்களை மனமானது வியா கிரகிக்கிறது கிரகிக்கிற போது அதுக்கு வியாபிக்கிறதுன்னு அர்த்தம் மனசு கிரகிக்கிறதுன்னா வியாபிக்கிறதுனா கிரகிக்கிறது அறிந்து கொள்ளுகிறது புரிந்து கொள்ளுகிறது உணர்ந்து கொள்ளுகிறது இது வந்து இந்த நிறம் இது இந்த இத்தகைய நிறம் இவர்களெல்லாம் பெண்கள் இவர்களெல்லாம் ஆண்கள் இது ஜன்னல் அது கங்கை இது மலை அப்படின்னு சொல்லி மனசு அதெல்லாம் அது அதை கிரகிக்கிறது கிரகிக்கிற போது அதை வியாபிக்கிறதுன்னு சொல்கிறோம் மனம் விஷயங்களை வியாபிக்கிறது இது நம்பர் 1 இரண்டாவது விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது அப்படிங்கிறாங்க விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது எப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெளியில இல்லை மனசு தானாகவே வாசனாரூபமாக இருந்து கொண்டு அறிந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறது அப்ப என்ன பண்றது மனம் விஷயங்களை வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கிற போது வெளியில விஷயம் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த விஷயம் மனசுக்குள்ளே இருந்து அந்த விற்த்திகள் தானாக வருகிறது திடீர்னு நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோம் ஞாபகம் வர்றது ஏதோ ஃபோன் நம்பரை பற்றி நமக்கு என்ன இப்போ அதை பற்றி நினைச்சேன் போகணுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் நாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம் வந்துடுறது ஏதோ திடீர்னு ஊர் விஷயம் ஒன்று என்ன ஆச்சோன்னா வந்து நம்ம அதை ஒன்றை பார்த்துருக்கோன்னு வச்சுப்போம் இப்போ வந்து பத்ரிநாத்த பார்த்துட்டு வந்துட்டோம் நல்ல விஷயத்தை எடுத்துப்போம் பத்ரிநாத்த பார்த்துட்டு வந்துவிட்டோம் பத்ரிநாத்ங்கிற விஷயம் எங்கேயோ இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது பத்ரிநாத் ரிஷிகேஷத்துலேருந்து ஆனால் அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த அந்த வாசனை இருக்கா இல்லையா அந்த இடம் எப்படி இருக்குது கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வாசனை இருக்குது அதனால் விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன முத முதல்ல ஒரு பொருளை முத முதல்ல இல்லை பொருள்களை பார்க்குற போது எண்ணம் மனது பொருளை வியாபிக்கிறது பொருள்கள் இல்லாத போது எண்ணங்களே அந்த பொருள்களே மனதை பொருள்களே எண்ண வடிவமாக இருந்து கொண்டு மனதை வியாபிக்கிறது இது பிரிக்க முடியாததாக இருக்கிறது ஒரு மனிதன் இந்த அந்யோன்யமாக இருக்கு பேர் தான் அந்யோன்யம்னு பேர் விஷயங்களை மனம் வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன அந்யோன்யமா இருக்கு அது ரெண்டும் ரொம்ப இணை பிரிக்க முடியாதா இருக்கிறது ஒரு தாட்டு எடுத்துட்டா அந்த தாட்டில் ஆப்ஜெக்ட் இல்லாத தாட் ஏதாவது ஒன்று உண்டா சொல்லுங்க பாப்போம் எந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த எண்ணத்துக்கு ஒரு பொருள் இருக்கா இல்லையா ராமசுவாமி அப்படின்னு நான் சொல்றேன் உடனே ராமசுவாமிங்கிற அந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு ஒரு ரூபம் தெரியறதா இல்லையா பொருள் இருக்கு பொருல்லாத எண்ணம் கிடையாது பொருள் இல்லாத வெறும் எண்ணம் அது வந்து அது ஒரு சூன்யமான எண்ணம்னா இந்த அபாவம் கூட அக்கார்டிங் டு தர்க்கசாஸ்திரம் அபாவம்ங்கிறது ஒரு பதார்த்தம் இன்மை என்பது ஒரு இருப்பு நான் அது பெரிய தர்க்கசாஸ்திரம் லாஜிக் பிலாசபி ஒரு வார்த்தைக்கு சொல்றன் அப்போ எண்ணம் இருக்கிறது என்பதை பற்றிய எண்ணம் இல்லை என்பதை பற்றிய அப்ப எண்ணத்துக்கு ஒரு பொருள் இருக்கா இல்லையான் எண்ணத்துக்கு பொருள்கள் இல்லை என்பதும் கூட ஒரு எண்ணத்தோடு பொருளோட கூடிய எண்ணம் ரொம்ப ரொம்ப சட்டில் அதிகமா கவலைப்பட வேண்ட பொருது ஒரு பொருளோட சம்பந்தப்பட்டுாட்டி எண்ணங்கள் மனசு ஒடுங்கிடும் ஒடுங்கிடும் எண்ணங்களுக்கு விஷயங்கள் தேவை எண்ணங்களுக்கு விஷயம்னா பொருள் எண்ணங்களுக்கு விஷயங்கள் தேவை விஷயங்கள் இல்லாம எண்ணங்கள் ஆனா என்னன்னா இந்த எண்ணங்கள் தான் நம்மளை படாத பாடுபடுத்துகிறது வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை என்னன்னா எண்ணங்கள் தான் நம்மை படாத பாடுபடுத்துகின்றன நமக்கு நல்ல எண்ணங்கள் இருப்பதால் தீய எண்ணங்கள் வரும்போது துக்கமாக இருக்கிறது பாருங்களே தப்பித்தவறி நம்ம நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நல்ல எண்ணங்கள் உடையவர் அதுவும் சாத்தியமும் தெரிகிறது உலகத்தில் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருந்தாலும் கூட திடீர்னு நம் மனசில் ஒரு தீய எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ அவன் என்ன பண்ணுறதுன்னா அந்த தீய எண்ணத்தை கண்டு தாங்க முடியல நமக்கு கஷ்டமாக இருக்குது ஐயோ இத்தகைய ஒரு தீய எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றுகிறதே அப்படின்னு ஒரு துக்கம் இருக்குது ஆகையினால நல்ல எண்ணங்கள் மாத்திரம் வந்ததுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில் மற்ற வாழ்க்கையில் அதை இந்த மாதிரி எத்தனை மணி நான் நினச்சிக்கலாமா அவன் அதுதான் தியானமே பண்ணிட்டுருக்கான் அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருப்பதால் தீய எண்ணங்கள் வருவதை கண்டு பயமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது அதனால் நல்ல எண்ணங்கள் கூட ஒரு வகையில் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது ஒரு வகையில் காரணமா இருக்கு நல்ல எண்ணங்கள் வேண்டுமான எண்ணங்கள் வேண்டும் ஆகையினால இப்ப வந்து இந்த இரண்டு வகையான எண்ணங்களில் இருந்து விடுபடுவது எப்படி அதுதான் அவங்க கேள்வி தீய எண்ணங்களாலும் மனது நல்ல எண்ணங்களால் மகிழ்ச்சி அடைகிறோம் இருந்தாலும் தீய எண்ணங்களை நம்மால் தவிர்க்க தைரியமா சொல்லியான வழி இல்லை முடிவதில்லை தீய எண்ணங்களை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை ஆகவே என்ன தெரிகிறது என்றால் எண்ணங்களே நமக்கு ஆபத்தார்கள் எண்ணங்களே நமக்கு கஷ்டமாக ஒரு மாபெரும் உண்மை ஆகையினால ஒண்ணு ஆப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டு தியானம் பண்றோம் என்ன நடக்கிறது ஒண்ணு விஷயத்தோட சேர்ந்திருக்கும் இல்லாட்டி விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும் நினைச்சுக்கிட்டு நினைக்கிறத்துனால அதை போய் பார்க்குறோம் பழையபடி அதோடய சம்பந்தம் வைக்கிறோம் பழையபடியும் நினைக்கிறோம் ஆஹா அப்படிங்கிறோம் பழையபடியும் ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா இந்தியா ஜெயிச்சிடுச்சு மெட்ராஸ் மேட்ச்சில் ஒன் டே மேட்சில் இண்டியா ஜெயிச்சிடுச்சு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்பா இந்தியா இந்த திரையா ஜெயிச்சுதே வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட எப்படி சாமி ஆசிரமத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு இப்படி இந்த விஷயமும் மனசும் சேர்ந்து ஒன்றும் வாசனாரூபத் வாசனாரூபமாக இருக்குது இல்லாட்டி விஷய சம்பந்தமாக இருக்குது இப்படியே இருந்து கொண்டிருக்கு அன்யோன்யமாக இருக்குங்கிறார் அந்யோன்யமாக இருக்குது இது எப்படி இதையெல்லாம் நீக்குவது இதை எப்படி தியாகம் பண்ணுவது அதுக்கு என்ன சாதனை பண்ணணும் சொல்லப்போனால் எண்ணங்களே எனக்கு துக்கமாக இருக்குது பியூர் குட் தாட் இருக்க முடியறது இல்லை பியூர் குட் தாட் சென் பர்சன்ட் பியூர் குட் தாட்டு இருக்க முடியறதில்லை ஆகினால் ஐ வாண்ட் தாட்ல ஸ்டேஜ்னா முடிச்சுண்டே எப்படி சாப்பிடணுமா தூங்கணுமா எல்லாம் பண்ணணுமா ஆனால் தாட்டு இருக்கப்படாதான் எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னமோ வார்த்தை தான் அது ஒரு பதமே தவிர அதுக்கு பதார்த்தம் இருக்கான்னா அப்படி ஒரு சொல்லு வேணால் யூஸ் பண்ணலாம் எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா எப்படி இன்டர்பிர பண்றது எண்ணம் ஒரு வருஷம் வாழ முடியுமா வாழணும்னாலே நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் பாருங்கள் வந்து இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கொள்வது விடுபடுவது எப்படி இந்த பதினேழாவது சாரம் அதுக்கு பகவான் பதில் சொல்ல போறார் எப்படி சுவாமி விடுபடுறது ஒண்ணு ஆப்ஜெக்டோட கனெக்சன் வச்சிருக்கும் தியானம் பண்ணிட்டு இருக்கும் ஒன்று விஷய சம்பந்த அதுவா விஷயத்தியானம் இதை தவிர என்ன நடந்துருக்குன்னா ஒன்று நடக்கிறது ஆகையினால விஷய சம்பந்தமும் சில சமயம் சுகத்தை தருகிறது துக்கத்தை தருகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் துக்க மிஸ்ரித சுகத்தை தருகிறது விஷயத்தியானமும் துக்க மிஸ்ரித சுகத்தை தருகிறது புரியுறது விஷய சம்பந்தமும் துன்பம் கலந்த இன்பத்தை தருகிறது விஷய தியானமும் துன்பம் கலந்த இன்பத்தை தருகிறது நாம விரும்புவதோ துன்பம் கலவாத பேரின்பம் அதை அடைவதற்கு என்ன வழி அதை அடைவதற்கு என்ன உபாயம் இதுதான் கேட்குறாங்க இந்த ஸ்லோகத்துக்கு இனி பதார்த்தம் சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்தபடி போகலாம் ஹே பிரபு பிரபுவனு யாரை பார்த்துக் குப்பிட்டாங்க பிரம்மாவை பார்த்துக் கொடுத்தாங்க யார் சனகாதி ரிஷிகள் புத்திரர்கள் குணேஷு சேத்தா ஆவிசத்தை குணேஷுன்னு சொன்னால் த்ரிணாத்மகேஷு விஷயேஷு முக்குணமயமாகி இருக்கிற விஷயங்களில் சேத்தா சேத்தான்னு மைண்ட் அப்படின்னு அர்த்தம் சேத்தா ஆவிஷத்தே ஆவிஷத்தேன்னு சொன்னா நுழைகிறது வியாபிக்கிறது ஆவிஷத்து குணாக முக்குணமயமான விஷயங்களும் முக்குணமயமான விஷயங்களும் மனதை வியாபிக்கிறது நான் சொன்னதுதான் நான் முதல்ல விளக்கம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு பதம் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் விஷயங்களில் மன விஷயங்களை மனது வியாபிக்கிறது சப்தமி திவித்தியார்த்தை குணான் செயதா வியா வியாபனி இது அர்த்தம் குணேஷு அது வந்து நம்ம திவித்திய அர்த்தத்தில் எடுத்துக்கணும் சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் சில ரூல மாறும்னம் விஷயங்களை வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கணும் அதில் போட்டிருக்கிறத ரெண்டுலையும் சப்ளை பண்ணணும் குணேஷு ஆவிஷத்தை குணேத்தி ஆசத்தை இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்டேட் மனம் விஷயங்களை வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன அதித்தீருஷோ முமுட்சோ அதித்தீருஷோ முமுட்சோன்ன இந்த குணங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு குணங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு முக்குணமயமான விஷயங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு அதாவது விஷய சம்பந்தத்தோடும் விஷய சம்பந்தத்தையும் விஷயத்தியானத்தையும் வெல்ல விரும்புகின்றவனுக்கு விஷய சம்பத்னத்தினால் ஏற்படுகின்ற துக்கமிஸ் சுகத்தை வெல்லுவதற்கு விஷய தியானத்தினால் ஏற்படுகின்ற துக்க மிஸ் சுகத்தை வெல்லுவதற்கு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும் திதி அதினா அதி தர்த்தும் அது இச்சுஹூ சப்தம் அது வந்து ஓஹோ அப்படின்னா கடக்க விரும்புகின்றவனுக்கு ஆறாம் ஏற்றுமே தித்தீ ருஷோஹோ அதி தித்தீ ருஷோஹோ முமுக்ஷோஹோ அவற்றையெல்லாம் கடந்து முக்தி பர வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவனுக்கு சுருக்கமாக சொன்ன சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவை ஏன்னா விஷயங்கள்லையும் இந்த மூணு குணம் இருக்கு அதுவும் நம்ம தான் பார்த்தோம் ஆகமோப பிரஜாதேஷாக பார்த்துட்டோம் அதுதான் மனசை மூன்று குணங்களால் அதை விருத்தி பண்ணும் குணஹேத்தவகான்னு பார்த்தோம் நாலாவது ஸ்லோகத்தில் குணஹேத்தவகான்னு பார்த்தோம் ஆகையினால இந்த குணங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால இந்த குணங்களை கடந்து குணங்களை கடந்து இந்த குணங்களால் மாட்டிக்கொள்ளாமல் குணங்களில் சிக்கிக்கொள்ளாமல் கடந்து முக்தி பெற விரும்புகின்றவனுக்கு மோக்தும் இச்சுஹோ முக்தி பெற விரும்புகின்றவனுக்கு அதி தி தீர்ஷோனா அதி தரணம் சொன்னா கடக்கிறது அர்த்தம் தீருஷோ அந்யோன்ய சியாக கதம் அந்யோன்ய சந்தியாக அந்யோன்ய அந்யோன்யமாக இருக்கிற இந்த இணை முடியாத இருக்கின்ற இந்த விஷய சம்பந்தம் விஷயத்தியானம் விஷயத்தியானம் விஷய சம்பந்தம் விஷயத்தியானம் என்று அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இதனை கதம் சந்தியாக கருத்தும் இதனை எப்படி நன்றாக நீக்க முடியும் சந்தியாகனா சன்னியாசங்கிறத சந்தியாக போட்டு வருவாங்க நன்றாக இதை எப்படி நீக்க முடியும் இமயமலையில ஒரு குகையில போய் உட்காரலாம் சொன்னாலும் நான் உலகத்துல அனுபவிச்ச எண்ணங்கள் எல்லாம் என்னை வாட்டுகிறது என் மனதிலிருந்து எப்படி விடுபட முடியும் நான் எங்க போனாலும் பொருள்களை விட்டுட்டு போயிடலாம் வீட்டை விட்டுட்டு போயிடலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் என்னுடைய மனசை எப்படி விட முடியும் மனசை எப்படி விட முடியும் என்ன வேணாலும் சன்னியாசம் பண்ணலாம் மனசை சன்னியாசம் பண்ண முடியுமா என்னால எப்படி சுவாமி சன்னியாசம் பண்ண முடியும்னு அப்பாவை பார்த்து கேட்கறாங்க பிள்ளைங்க சந்தியாக சந்தியாக அநோன்யமாக இருக்கின்ற இந்த முக்குணமயமான விஷயத்தியானத்தையும் விஷய சம்பந்தத்தையும் எப்படி விடுவது கதம் சியாக எப்படி விட முடியும் ஏதாவது உபாயம் இருக்கிறதா தியாக கதும் ஷகியத்தைவா அஸ்ச்சேத் சபாய கியாகம் பண்ணுவதற்கு ஏதாவது தியாகம் பண்ண முடியுமா முடியுமானால் அது எப்படி அந்த உபாயம் சொல்லுங்க விடுபட முடியுமா சுருக்கமா எண்ணங்களிலிருந்து எண்ணங்களின் தாக்குதலில் விடுபட முடியுமா விடுபட முடியுமானால் அதற்கான வழி என்ன அந்த வழியை தயவு செய்து தாங்கள் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க முதல் தான் இதுக்கு முதல் இது வந்து இன்வர்ட் காமர்ஸ் ஊச்சு அன்யோன்யா சூஷ்மா ஐகா யோகசிய ஐகாந்திக்கீம் கத்திம் பித்தரம் பப்பிரச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பதினாறாம் ஸ்லோகத்தினுடைய செகண்ட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கணும் அவதான் நல்லா தெளிவாக போய் சரி இனி பிரம்மா என்ன பண்ணார்னு பார்ப்போம் श्री स्वयं भूर्भूत ீப்போ மயூர்வா பிரனீஜம் நாதீர் கிருஷ்ணர் அந்த நடந்த நிகழ்ச்சியை கமெண்ட்ரி சொல்லின்னு இருக்கார் நடந்ததே சொல்கிறார் அவர் ஸ்ரீ பகவான் வாஜன் இவங்கள்லாம் இப்படி கேள்வி கேட்டாங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார்னா ஏவம் பிருஷ்டஹா மகாதேவா இப்படி அவர்களால் கேள்வி கேட்கப்பட்ட அந்த மகாதேவன் யார் பிரம்மாவுக்கு மகாதேவனா சிவன் மாத்திரம் இல்லை பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே மகாதேவா சிறப்பு வாய்ந்த பெரிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர் யாருன்னா ஸ்வயம்பூஹு தானே தோன்றியவர் அவருக்கு காரணம் கிடையாதுன்னு அர்த்தம் ஸ்வயம்பூகு சொன்னால் அகாரணா அப்படின்னு அர்த்தம் அகாரணா சுவாமி புராணத்தில் எல்லாம் விஷ்ணுவோட நாபிலிருந்து வந்தார்னு சொல்லியிருக்கே அப்படின்னா விஷ்ணுவோட நாபிலிருந்து வந்திருக்கார் விஷ்ணு காரணம் பிரம்மா காரியம் எல்லாம் புராணம் ஞாபகம் வச்சிக்கணும் அப்புறம் வந்து சிவபுராணத்தில் சொல்லியிருக்கோம் விஷ்ணுவே சிவங்கட்டு இருந்தால் வந்தார்னு சொல்லியிருக்கோம் அவர் கடைசியில் வந்து இந்த கங்கா கதையை கேட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே இதாக இருக்கும் விஷ்ணுவினுடைய திருவடியிலிருந்து கங்கை கிளம்பி வருகிறது அது சிவனுடைய தலையிலே விழுகிறது அப்படி வருகிறதுன்னா சைவர்கள் கேட்டால் விடுவாங்களா நூறு கோடி பிரமர் நொந்தினார் நினைத்துக்கு தான் பாடினாங்க ஆறு கோடி நாராயணர் அங்கனேன்னா அங்கனை என்ன அப்படியே தான் அதே மாதிரி தான் அதே கதை நூறு கோடி பிரமரும் போனார் இந்த கங்கை மணலை எண்ணில் அத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க நாராயணனும் விஷ்ணுவும் வந்துட்டு போயிட்ட நாராயணனும் பிரம்மாவும் ஈழில்லாதவன் ஈசன் ஒருவன் என்ன அதுக்கு அர்த்தம் வேற தத்துவார்த்தம் வேற கங்கை மண்ணை எண்ணில் இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க என்னைக்கும் அழியாது இருக்கிறவன் ஈஸ்வரன் தத்துவத்துக்காக சொல்றது ஆக பரபிரம்ம பரபிரம்மஸ்வரூபத்திலிருந்து மகாவிஷ்ணுவை என்ன எடுத்துக்கணும் பிரம்மஸ்வரூபமாக எடுத்துக்கணும் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுல சுத்தசத்துவ பிரதிபிம்பிதைத்தியமாக முதல்ல தோன்றது யாருன்னா பிரம்மாஜி சிருஷ்டிகர்த்தா அவரேதான் சிருஷ்டிகர்த்தா அவரே தான் ஸ்திதிகர்த்தா யார் பிரம்மா அதாவது சிருஷ்டிகர்த்தான்னு சொல்கிற போது பிரம்மானு விட்றோம் ஸ்திதிகர்த்தான்னு சொல்கிற போது விஷ்ணுன்னு சொல்லி விட்றோம் லயகர்த்தா சொல்கிற போது சிவன் இது கன்ஃபியூஷன்லாம் கிடையாது புரிய வைக்கிறதுக்காக அப்படிலாம் சொல்கிறது ஸ்வயம் பூகுன்னா தானே முதல்ல தோன்ற காரணம் இல்லாதவன் அர்த்தம் பூத பாவனாக பூத பாவனர்த்தம் உயிர்களையெல்லாம் தோற்றுவிப்பவர் பூதானாம் பூதான் பாவயதி உத் உட்பாதையி இத்தியர்த்த உயிர்களையெல்லாம் தோற்றுவிப்பவர் தத்தத் கர்ம பலானுசாரின அவரவர்களுடைய கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களையெல்லாம் படைக்கிறவர் யார் பிரம்மாஜி அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் எப்போவுமே இல்லையா இப்போ நீங்கள் தினம் டிவியில் காலம்பரம் பாருங்கள் போடுவான் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் போடுவான் ஃபஸ்ட்டு போடுவான் அது இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு அஞ்சு அது ஒரு எத்தனை குழந்த பிறக்கிறதுன்னு போடுவான் தினமும் காலம்பு டிவியில் இது காட்டுறான் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் காட்டிட்டுருப்பான் அது மாதிரி அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் கர்மதீஹி கர்மதீஹினா ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தார் என்ன சிருஷ்டி பண்ணமே இங்கே எல்லா இது இந்த பக்கத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அந்த பக்கம் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படியே பண்ணிகிட்டே கர்மதீஹி ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தாராம் பிரஸ்னபீஜம் தியாயமான அப்படி நான் அபியபத்தியத்தை இவங்க கேட்ட கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப பிஸியாக இருந்த மூடில் மூடு மூடு வேறு விதமான மூடில் இருந்தார் யார் பிரம்மா இவங்க திடீர்னு கேள்வி கேட்டு வச்சுட்டாங்க கேட்ட உடனே அவர் மூடு வேற எதிர காரியத்தை கர்மாவில் இருந்தது வேறு ஏதோ காரியம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் இப்போ வந்து பஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சுவாமி இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கார் கர்மதீஹி கர்மதீஹினா பிளான் பண்ணிகிட்டே இருக்கார் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணலாம் யார் யார் எங்கே சிருஷ்டி பண்ணலாம் யாரெல்லாம் பஞ்சாபில் போடலாம் யாரெல்லாம் காஷ்மீரில் போடலாம் யாரெல்லாம் யாழ்ப்பாணத்தில் புறக்க வைக்கலாம் யாரெல்லாம் வந்து இதில் என்னது என்னமோ கண்ட்ரி இருக்க ப்ராப்ளம் இப்போ ரொம்ப இருக்குது என்ன மறந்து போச்சு ஆ ஆ எங்கேயோ வச்சோங்கண்ணே சோமாலியாவா பரவாயில்லை வருங்கண்ணே இந்த ஆளெல்லாம் அங்கே சிருஷ்டி பண்ணலாம் அங்கே சிருஷ்டியாக நடக்காது இப்போ சோமாலியாவில் சாப்பிட்டா தானே அதனால வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கர்மாவை பற்றி திங்க் பண்ணியிருக்கார் பண்ணிட்டுருக்கிற போய் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார் அவர் ஒன்றும் மறுக்கலை அவர் பிளானிங் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார் கர்ம தீஹி நான் கர்மா கர் கர்மம் பண்ணலை அவர் கர்ம தீஹி கர்மாவை பற்றியே பிரம்மதேவர் செயலின் முகுதியால் கலக்கமுற்ற மனதுடையவராயிருந்ததால் கர்மாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கார் யாரெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதை பற்றி நினச்சிட்டு இருக்கார் அவர் அவள் போய் கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா பிரஷ்னபீஜம் நான் அபியபத்தியத்தை யோசிச்சு இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு விடையே தெரியலாம் எப்படி இது பண்ணுறது ஆமாமா கதம் அந்யோன்ய சந்தியாக அவங்க கேட்ட உடனே இவரே கேட்டுக்கிறார் திரும்ப திரும்ப பிள்ளுக்குள்ள அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன கேட்டாங்க கதம் அந்நோன்ய சந்தியாக இவர் மனசுக்குள்ளே கதம் அன்யோன்ய சந்தியாக கதம் அந்யோன்ய சந்தியாக யோசித்து யோசித்து பார்த்தார் விடவே வரமாட்டேங்கிறது திங்க் பண்ணி பண்ணி பார்க்குறார் பதில் வரமாட்டேங்கிறது அடுத்தபடி என்ன பண்ணார்னா சரண்டர் டு தி லார்ட் அவர் என்ன பண்ணிவிட்டார்னா மனசில் விஷ்ணுவன் நினச்சிட்டாரான் அவர் விஷ்ணுவன் நினைச்சாரான் விஷ்ணுவன் பகவானே நீ எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா பிரம்மாவுனுடைய உபாதியை பற்றி பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து ஸ்வயம் ஞானி அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் குரு இல்லாமல் ஞானம் உடையவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்கு ஆனால் அதுக்கும் கூட சூக்மாக ஏதோ ஒரு சக்தி அவருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி பெரிய விச்சாரம் பிரம்மசூத்திரத்தில் இது உண்டு பிரம்மாவுக்கு எப்படி ஞானம் வந்தது கேள்வி கேட்குறீங்க இல்லையா இப்போ நம்ம வந்து கேட்ட உடனே எனக்கு என்னோடய குரு சொல்லி கொடுத்தாருமே அந்த குருவுக்கு அவரோட குரு அந்த குருவுக்கு அவரோட குரு அந்த குருவுக்கு அவரோட குரு முத முதல்ல ஞானம் எப்படி வந்தது சொல்லுங்கள் போர் அடிக்கிறதுனால முத முதல்ல ஞானம் எப்படி வந்ததுன்னு முத முதல்ல ஞானம் தானாக வந்தது அது யாருக்கு வந்தது அது பிரம்மாவுக்கு வந்தது பிரம்மாவுக்கு எப்படி வந்தது அது உபாதி விசேஷம் ஒரு பெரிய விசாரம் பிரம்மசூத்திர இருக்குறீர்கள் அப்படின்னா அந்த ஒரே பிரம்மா பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூகுங்கிறது ஒரு பேர் அதுக்கு தான் தோன்றின் அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த காண்டெக்ஸ்டில் அவருக்கு ஒரு ஸ்வயம்பூகுங்கிறத ஒரு உபச்சாரமாக வச்சு அவருக்கு காரணம் இருக்கிற மாதிரியே தான் சொல்லுகிறது இந்த இந்த நூல் அப்படி தான் சொல்லுகிறது ஆனால் இதுலெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிங்க கருத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அது எப்படி அவர் வந்தார் இவர் வந்தார்னால் கடைசியில் ஒன்றுமே புரியாது கடைசியில் விஷயம் சப்ஜெக்ட் போயிடும் நீங்க அந்த சந்தேகத்திலேயே என்ன பண்ணிடுவீங்க எது முக்கியமோ அந்த கோட்டை இப்ப பிரம்மா என்ன பண்ணார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சமாம் சிந்தைய தேவ பிரஸ் ம்ம் சமம்தித்தய பிரம்ம் சேவ் பாரதிஷைய மாம் அச்சித்தயத்து அந்தன் மகாதேவன்பாவன கர்மீஹ்ரீ என்ன பண்ணார்னா பிரஷ்னபாரதிஷைய பிரனம் சொன்னால் கேள்வி பார தித்தி இஷையானா அந்த பிரஷ்னத்தினுடைய கரையை கடைப்பதற்கு அது ஒரு விதமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் கேள்விக்கு விடைகாணும் பொருட்டு அந்த பிரச்சனை கடக்க விரும்பினார்னா அந்த பிரச்சனை கடக்க விரும்புறதுனா என்ன அர்த்தம் அதுக்கு பதில் சொல்லணும் தித்தி இஷையாக பாரம் சீடரிக்ளீனாக எழுதிட்டார் உத்தரம்னு எழுதிட்டார் என்ன உத்தரம் பதில் என்ன பண்ண அச்சித்தையதுங்க மாம்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை சொல்றார் என்னை அவர் தியானித்தார் என்னை அவர் தியானித்தார் ஈஸ்வரனாகி என்னை தியானித்தார் அப்படின்னு அர்த்தம் மாம் அச்சிந்தயது மாம் அச்சித்தையதுன்னா என்னை நினைத்தார் அதாவது தியானித்தார் பகவானே இந்த கேள்விக்கு நீ எனக்கு விடையை சொல்லணும் அப்படின்னா சுவாமிஜி அது மாதிரி நாமெல்லாம் தியானம் பண்ணால் வருமானா இறைவனே நமக்கு விடைய சொல்லுவாரான்னு இறைவன் சொன்ன விடைகள் இந்த புஸ்தகமெல்லாம் அதனால் அது அது சில உபாதிக்கு தான் அது முடியுமா எல்லா உபாதிக்கும் அப்படி வராது அதனால தான் நாம் ஒழுங்காக சமத்தா குருக்கிட்ட போய் படிச்சு விடணும் அதனால் பகவானே கொடுப்பாரா பார்க்கலான்னா ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டிய உரிமை தெரியாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க ஆனால் இல்லை மாம் அச்சித்தையது என்னை அவர் நினைத்தார் தியானம் பண்ணினார் அப்போ உடனே என்ன பண்ணாராம் பகவான அப்பவும் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அங்கேருந்தே அப்படியே ஞானத்தை உற்பத்தி பண்ணலையாம் என்ன பண்ண தசிய அந்த பிரம்மதேவருக்கு தசிய சகாசம் ததா அப்பொழுது ததா அப்பொழுது தசிய அவருக்கு சசிய சகாசம் அவர் அருகில் ஹம்ச ரூபேன அகம் நான் ஹம்ச வடிவில் சென்றேன் இங்கதான் ஹம்சங்குற பதார்த்தமே ஹம்சகீதா இப்பதான் சொன்னேன் இல்லையா நான் ஹம்ச வடிவில் சென்றேன் கிருஷ்ணர் இந்த கடைசியில சொல்ல போறார் நான் வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்ல போறார் கடைசியில வரப்போறது அகம் யஜ்யான்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்ல போகிறார் ஹம்ச ரூபேனா போனேன் ஹம் பட்சி நான் முதல்ல விளக்கம் சொல்லியிருக்கேன் அன்னபட்சி வடிவத்துல போனார்னு சொல்லலாம் தப்பு இல்லை புராணம் இல்லாட்டி ஒரு சன்னியாசி வேஷத்துல போனார் ஏன்னா சன்னியாசிகளுக்கும் ஹம்சங்கிற பதம் பொருந்தும் ஆகையினால ஹம்சரூபேணா அன்னபட்சி வடிவில் போனார் என்றும் பொருள் கொள்ளலாம் அது புராண கதையாக இருப்பதால் இல்லை அதை நம்மளால் நம்ப முடியல ஒரு பறவை பேசிச்சுன்னு சொல்கிறது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அதில் ரொம்ப தாற்பயம் இருந்தது ஆனால் வந்து சன்னியாசி போ சந்நியாச ரூபத்தில் போனார் அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஹம்ச ரூபேண தசிய அகமம் அடுத்த ஸ்லோகம் வந்திரமிர பட்சுகோவ் மாம் தவிர ந்தனம்மாவ இவர் கண்ணம் மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார் யாரு பிரம்மா இந்த கதையை நல்லா இப்படி யோசிக்கணும் கற்பனை பண்ணணும் கண்ணம் மூடி பிரம்மா தியானம் பண்ணுறார் கதையை ஜஸ்ட் இமேஜினேஷன் தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது வந்துட்டார் யார் ஹம்ச ரூபத்தில் மகாவிஷ்ணு வந்துட்டார் வந்த உடனே இவர் தியானம் பண்ணிட்டுருக்காரா இவர் எப்படி தட்டினாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்காதிங்க அந்த வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு ஆசை யாருக்கு சனக்காதி முனிவர்களுக்கு இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் கண்ண மூட இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார் ஆகையினால அவரை கே யாருன்னு தெரியணும்னு கேள்வி நேராக பெரியவங்களை நீங்கள் யாருன்னு கேட்டுவிடக்கூடாது அது மரியாதை குறவு அது மரியாதை குறவு அதனால் என்னென்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பெரியவங்களை வச்சுக்கிட்டு கேட்கணுமா அப்படி ஒரு சம்பிரதாயம் ஆகையினால என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்பாவை அப்பா அப்பா வந்து பாருங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னாங்க அவரும் பார்த்தார் பார்த்த உடனே அவர் அவர் அவர் அவர் முன்னாடி போனார் போன உடனே இவங்களும் பின்னாடியே கூட போனாங்க இவங்களும் கூட பின்னாடியே போனாங்க அங்கே வந்து பிரம்மா வந்து அவரை மகாவிஷ்ணு அம்ச ரூபத்தில் அவர் நிற்கிறார் யார் மகாவிஷ்ணு அன்னப்பட்சி இல்லை துறவி எப்படி ஒன்றும் வச்சுங்க இவங்க போன உடனே முன்னாடி வச்சு இவங்க கேட்குறாங்க பிரம்மா வந்து யாருன்னு அவர் கேட்குறதுக்கு அவர் அவருக்கு ஏகப்பட்ட வேலை யாருன்னு கேட்குறது கூட அவரால் முடியல அவர் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரம்மாணம் அக்ரத கிருத்வா பிரம்மாவை முன்னாடி வைத்து கொண்டு இவங்க பின்னாடி நின்றுண்டு நமஸ்காரம் பண்ணாங்க பிரம்மாவை வைத்துக்கொண்டு இவங்க நமஸ்காரம் பண்ணி பாதாபிவந்தனம் அவங்களுடைய பாதத்தை தொட்ட நமஸ்காரம் பண்ணி பாதாபிவந்தனம் கருத்துவா என்ன கேட்டாங்கன்னா தாங்கள் யாருன்னு கேட்டாங்க கோபவான் நீங்கள் யாருன்னு யார் கேட்டாங்க சனக்காதிவர் ஒரே கோரசா அந்த ட்ராமா விலையெல்லாம் வருவாங்க கோபவான் அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த ட்ராமா விலாம் தயார் பண்ணுவாங்க நாலு பேர் சேர்ந்து சொல்லணும் சேர்ந்து முடிக்கணும் அது மாதிரி அவங்க வந்து கோபவான் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் உடனே இந்த ரொம்ப சில பேர் இதில் வந்து யார் சாமி இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சௌரியமாக அதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டேன் நாலு பேரும் சேர்ந்து கேட்டாங்க லைக் அவர் சினிமா ட்ராமா அதனால் அவங்க வந்து பிரம்மாண்டம் அக்ரத கிருத்துவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி என்னன்னு கேட்டாங்க அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சாரம் சொல்றேன் சொல்றேன் தே மாம் திருஷ்டுவா தேம் திருஷ்டுவா அவர்கள் என்னை பார்த்தார்கள் என்னை பார்த்து உபவிரஜ்ய அருகில் வந்து பாதாபிவந்தனம் கிருத்வா திருவடியை விழுந்து வணங்கி பிரம்மாணம் அக்ரத கிருத்வா பிரம்மாவை பிரம்மதேவனை முன்பு வைத்து கோபவான் இதி பப்ரச்சு நீங்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள் அவங்க கேள்வி கேட்டார் இதுல ஒரு நீதி என்ன தெரிகிறதுனா நமக்கு பெரியவங்களை முன்னாடி வச்சு ரொம்ப பெரியவங்களா இருந்தா நம்ம ஒரு பெரியவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக அவங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்கணும் அப்படி இப்படி கேட்கணும் அப்படி கேட்டோம்னா அது ஒரு அது ஒரு பணிவு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இதெல்லாம் ஒரு நல்ல கல்ச்சர் அதுக்க வேண்டிய அந்த ஒரு இருந்து மனசுக்கு சாந்தி இருக்கும் அதுக்காக அப்படி ஒரு கல்ச்சர் கோ பவானிதி பப்ரச்சு இது வரும் அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறாரு கோ பவானிதி அது இல்லை பப்ரச்சுன்னு அந்த இது முடிஞ்சு போச்சு பப்ரச்சு என்று என்னை கேட்டார்கள் என்னை கேள்வி பெற்றார்கள் அப்ரச்சுனா பிரா பார் என்று என்னை கேட்டார்கள் பிஷ்டிஜாசு ரொம்ப லைவர்க் கிருஷ்ணர் வந்து அழகா பண்ணுறார் என்ன சொல்றார் நான் உத்தவரே ஹே உத்தவ ரெண்டாவது லைனில் தேபிய உத்தவங்கிறது சம்போதன பிரதமா விபக்தி விழிவேற்றுமைனு தமிழில் சொல்றது உத்தவ உத்தவரே தத்துவ ஜிஜாசுபி முனிபி ததா தத்துவ ஜிஜாசுபிஹி முனிபி அகம் ப்ரஷ்டிங்கிறத திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கிறார் இருபதா ஸ்லோகத்தில் இருந்த ஈதியை இவ்வாறு நான் முனிவர்களால் கேள்வி கேட்கப்பட்டேன் இப்படி ஒரு யூசேஜ் கர்மணி பிரயோகம் இத்தியம் முனிபிஹி ப்ரஷ்டா அகம் முனிபிகி ஏவம் ப்ரிஷ்டா முனிவர்கள் என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தத்துவத்தை அறிய விரும்பியவர்கள் கதம் அந்நோன்ய சந்தியாக இதெல்லாம் மறந்து விடாதீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் எப்படி இந்த அன்யோன்யமாக இருக்கிறத தியாகம் பண்ணணுங்கிறத தத்துவ அதுக்கு ஒரு தத்துவத்தை விரும்ப கேட்டாங்க இல்லையா அவங்க தத்துவ ஜிக்னாசுபிகி இதை பற்றி உண்மையை அறிய விரும்பிய தத்துவ ஜிக்னாசுபிகி ஏகம் பிருஷ்ட இப்படி கேள்வி கேட்டார்கள் தேபியா அகம் எது அவச்ச து மேபோத உத்தவரரே தேவியா அவர்களுக்கு எது அகம் அவோச்ச எதை நான் சொன்னேனோ தத் அதனை தத்துங்கிறத தத்துங்கிறது இருக்குவாங்க தது உத்தவன் இல்லையா அதில் இருக்க தத்து தத்து அதனை மே நிபோத என்னிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிபோதன நிச்சயன ஜானாது இத்தியர்தா உறுதியாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேங்கிறத நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் அதை கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் என்னிடத்தில் இருந்து நிபோத மமமே ஷஷ்டி ஏக்கவச்சனம் ஆக என்னால மக்யம்மே இருக்கு மமமே இருக்கு எந்த மேன்னு சொல்லக்கூடாது அதனால மமமே மே நிபோதா நிபோதா சொன்னால் என்னிடத்துலேருந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அவரை என்ன சொன்னேங்கிறத பகவான் சொல்ல போகிறார் இனிமேல் அதுக்கு பதில் சொல்கிறார் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க அவங்க தத்துவம் அறிய விரும்பி கேட்டாங்க யார்கிட்ட இவர்கிட்ட கேட்டாங்க ஏற்கனவே அவங்க மைண்டில் என்ன இருக்குது தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இவர் பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறார் கன்ஃபியூஸ் பகவானாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணணுமான்னு கேட்டு ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன என்ன எண்ணத்தில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்காகத்தான் அவர் தியானம் பண்ணினார் யார் பிரம்மா அதனால இவர் வந்தார் இவங்க நமஸ்காரம் பண்ணி நீங்கள் யாருன்னு கேட்டாங்க இவங்க மனசில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன எண்ணம் இருந்தது கதம் அந்யோன்ய சத்தியாக அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதுக்கு பதில் சொல்லணுங்கிற நோக்கத்தில் பகவான் என்ன பண்றாருன்னா அவங்க மனசை கொஞ்சம் சிந்திக்கும்படியான பதிலை சொல்றார் அவங்க கொஞ்சம் சிந்திக்கும்படியாக பதிலை சொல்றார் அதுதான் வருகிறது அடுத்த ஸ்லோகம் இருபத்தி वस्तुनो प्रश्न घटेतवो வோத்மனீசி வய वस्तुनो आत्मन வத்துனோ எஞ்சம் ஆன हे வி ஓ அந்தணர்களே அந்தணர்களுக்கு விப்ரர்கள் அப்படின்னு ஒரு பேர் விப்ரப்பிரியா விப்ரூபா விஸ்வபிரமணக்காரிணி விப்ரஹான்னு சொன்னால் வேதத்தை படித்தவனுக்கு விப்ரன்னு பேர் ஜன்மனா ஜாயத்தை சூதிரா சம்ஸ்காரா ஜாயத்தை ட்விஜா வேதபாடே வேதபாடாத் பவேத் விபிரா பிரம்ம ஜானாதி பிராமணஹா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கு அதாவது பிறக்கும் பொழுது எல்லோருமே சூத்ரர்கள் ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சூத்ரஹனா இழிவான அர்த்தம் இல்லை நம்ம மனசில் அப்படி ஒரு கலரேஷன் தப்பா இருக்கு ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காரா ஜாயத்தே த்விஜா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜாதகர்மா நாமகரணம் உபநயனம் எல்லாம் பண்ணுறதுனால அவன் வந்து பிராமண திஜன் இரு பிறப்பாளனாகிறான் அப்புறம் வந்து வேதம் படிப்பதால் விப்ரன் தான் வேத பாடஸ்து பவேத் விப்ரஹா பிறகு பரம்புரளை தெரிந்து கொள்வதால் பிராமணன் வேத பாடாத் பவேத் விப்ரஹா பிரம்மஜானாதி பிராமணா சங்கராச்சாரியர் பிருகதாரணி கோபநேஷத்தில் பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார் ஜாதி பிராமணன் இல்லை என்று எழுதுகிறார் சங்கராச்சாரியர் நீட்டாக எழுதியிருக்காருங்க எல்லாம் கோபுநேஷத்தில் வருது முகதாரணி கோபத்தில் ஒரு போர்ஷனில் சங்கராச்சாரியார் பிராமண பதத்துக்கு சப்தத்துக்கு அர்த்தம் எழுதுகிற பொழுது பிராமணன் என்றால் ஜாதி பிராமணன் இல்லை பூனல் போட்ட பிராமணன் இல்லை பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு நீட்டாக எழுதியிருக்கார் தெளிவாக எழுதியிருக்கார் சந்தேகமே இல்லை சரி அது அப்புறம் பார்த்துப்போம் அது வேறு விசாரம் அது வரண வரண விசாரம் அதை பற்றி நாம் இப்போ பண்ணலை இங்கே ஆகையினால இங்கே விப்ராகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன் விப்ராகன்னா வேதம் படித்தவங்களுக்கு தான் விப்ரன்னு பேர் வெறும் பூனில் போட்டவனுக்கெலாம் விப்ரன்னு பேர் கிடையாது புருஷ சுக்தம் கூட தெரியாது விப்ரன் தான் அவனை போய் விப்ரன் எப்படி சொல்கிறது புருஷ சுத்தம் கூட தெரியாது அவளை போய் இப்படி விப்ரன் சொல்கிறது ஆகினால் விப்ராக ஆனால் இவங்கள்லாம் வேதத்தை படித்தவர்கள் ஆகையினால இவங்களை பார்த்து விப்ராகாங்கிற விப்ராகா அந்தனர்களே எதி ஆமன வநன அநன கதம் டேயே ஈடு பிரட்டேத் வ ந உங்குமா அருண் கார் உங்கள் கேள்வி ஆத்மா பத்தினதான் நீங்க என்ன பார்த்து யாருன்னு கேட்டீங்க ஆத்மாவை பத்தினதாக இருந்தால் ஆத்மா பலவாறாக இல்லை அருமையான நம்ம மதங்களுக்குள்ளேயே ஆத்மா அநேக்கம் கொள்கைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அதனால இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒண்ணு தெரிகிறது அனானாத்வம் அனானாத்வம் சொன்னா ாக இல்லைன்னு அர்த்தம் நானாவாக நானான்னா நம்ம வீட்டு நானா இல்லை நானான்னா அது நானா இது நானா வீட்டில் எல்லாம் வந்து நானா இருக்கானா அப்படின்னா நானான்னா நாராயணனுக்கு அந்த அந்த கதி ஆயிடுத்து நாராயணனோட கதி நானா இருக்கானா அப்படின்ட்டா கிச்சாமி கிச்சாமி நானா கிட்டா இப்படி பேரை கொலை வண்ணி அப்படின்லாம் கூப்பிடும் ஒரு பாவம் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் சீமாச்சு சீமாச்சு சீமாச்சூ இருக்காண்ண சீயாவது மாச்சுவாது இது ஜாஸ்தி பிராமின்ஸில் தான் இந்த பழக்கம் என்ன சீமாச்சு வெங்கு ட்டு சீமாச்சு மாச்சு அனானாத்வம் அனான சும் அனானாத்வம் அனானாத்வம் சொன்னா அப்படின்னா அர்த்தம் பலவாறாக இல்லை ஆத்மா ஒன்று ஆத்மா ஒன்றுன்னா யாரப்பா கேட்கறது கேள்வி கேட்கறது யாரு பதில் சொல்றது யாரு நீ நானும் ஒன்றுதான் இந்த கேள்வியை பொருந்தாம போயிடுமே பாங்கிறார் எப்படி எப்படி எப்படி அவங்களை சிந்திக்க வைக்கிறார் பாருங்க சிந்திக்குவகிரானுன்னு சொல்லலாம் கொலப்பிரன்னு சொல்லலாம் சிந்துக்க வகிர சொல்கிறத மரியாதை நல்ல என்ன சொல்கிறாருன்னா ஆமன வீசேத் வீச கதம் டேயத் ஆத்மன வன சாத் இப்படி போடணும் உங்களது இந்த கேள்வியானது ஆத்மவஸ்துவை பற்றியதாக இருப்பின் பிரனி ஈதன ஆத்மன வஸ்துனா ஆத்மவஸ்துவை பற்றியதாக இருக்குமே ஆனால் அநானாத்வாத் அநானாத்வாத் அது பரவாறாக இல்லாத காரணத்தினால் கதம் கிட்ட ஏதா இந்த கேள்வி எப்படி பொருந்தும் ஏனென்றால் பக்துர்வா கஹா கேள்வி எப்படி பொருந்தும் கேள்வி கேட்பவன் எங்கே இருக்க போகிறான் பக்துர்வா பதில் சொல்றவன் எங்கே இருக்க போறாங்கிறார் பதில் சொல்றவன் இருக்க முடியுமா ஏன்னா இருக்கிறது ஒன்று துவைத்தமே இல்லை அத்வைதம் அத்யத்தில் என்னை ஆத்மாவாக நான் கருதி கொண்டேன் ஆனால் என்னை எனக்கு நான் எதை சார்ந்திருக்கிறேன் என்னை எது சார்ந்துள்ளது என்னை எதை சார்ந்துள்ளதுங்கிறது தமிழ்ல போட்டிருக்கேன் பாருங்க அல்லது எனக்கு குணங்களே எது நான் நிர்குண ஆத்மாவாக இருப்பேனே ஆனால் உங்களுடைய கேள்வி அதை பற்றியதாக இருக்குமே ஆனால் இந்த இது எப்படி பொருந்தோம் என்னை எது சார்ந்திருக்கிறது ஒன்றுமில்ல அர்த்தம் ஆக்ஷய பார்த்தம் எதுவுமே என்னை சார்ந்திருக்கவில்லை நான் நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா நீங்க இதை தமிழ்ல எழுதியிருக்கிறத படிச்சீங்கனாலே நல்லா புரிஞ்சு போயிடும் ஓ அந்தணர்களே உங்களது இந்த கேள்வியானது ஆத்ம வஸ்துவை பற்றியதாக இருப்பின் கேள்வி எப்படி பொருந்தும் ஏனெனில் அது இரண்டற்றது பதில் கூறுவதற்கு இரண்டாவதாக யார் உள்ளார் என்னை எது சார்ந்துள்ளது அப்படின்னா என்னை எதுவும் சார்ந்திருக்கவில்லை தோற்றம் அதை வந்து அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம் என்னை எது சார்ந்துள்ளது என்னை எதுவும் சார்ந்திரு அதாவது எனக்கு குணங்கள் இருந்தால் தானே நான் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு ஜாதி இருக்கணும் குணம் இருக்கணும் கிரியா இருக்கணும் சம்பந்தம் இருக்கணும் ஜாதி குண கிரியா இந்த மாதிரி சம்பந்தங்கள் எதுவுமே இல்லாததுனால என்ன என்ன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்ன நான் ஏகா அகம் ஏகா நான் மாத்திரம்தான் நீங்க நானும் எல்லாரும் ஒன்றாயிடுவோம் உங்கள் கேள்வி ஆத்மாவை பற்றியதா அப்படின்னு கேட்குறாரு என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் கேட்டது ஆத்மாவை பற்றியா இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குற தாங்கள் யார் அப்படின்னு உங்கள் கேள்வி ஆத்மாவை பற்றியதா வெளியில் போய் கேட்டுவிடுவாங்க கேட்டால் சொல்லிவிடுங்க நான் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன் க்ளீனாக பேச்சில் எழுதி போட சொல்லியிருக்கோமோ இல்லையா அதனால் அதெல்லாம் சொல்லிவிடுங்க பக்துர்வாம் மேக ஆஷயா சரி இல்லை இல்லை நீங்கள் உடம்பை பத்தி தான் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம் அப்பவும் பொருந்தாதுங்க போற அது என்னங்கிறத சாயங்காலம் பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணமாத பூர்ணமேபாவசிஷதேந்தி ஹரிப்போ